கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே பெரியார்களே இன்று நான் संबंधन शुरु कहको पड़ मिल मोरोन கருத்தில் வைத்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்லும் சில சம்பவங்களை கவனமாக கேட்கிறதை கொண்டுதான் இதுல பல விஷயங்கள் உடைய தெளிவு பெறுவதற்கு காரணமாக அமையும் சஹில் புகாரி முஸ்லிம் உடைய ரெண்டு ஹதீஸ்களை நான் இப்பொழுது பயன் செய்ய போகிறேன் ஒரு நாள் ஜாதிர் ஒரு சஹாபி ஜ அப்துல்லா அவனோட வாப்பட பேர் அப்துல்லா மகன் ஜாபிர் அப்துல்லா பின் அமர்லான பொழுது சின்ன பொம்ள பிள்ளையில வச்சுட்டு மூத்தாகினார் ரெண்டு பேரும் சஹாபாக்கள் வாபாவும் பாபா மௌத்தா போனதுக்கு பிறகு மகன் ஜாபிர் ஒரு கொண்டு வீடு அவர் அவருடைய பெருளைய பினான்சியல் சைட் வீக்காக ஒரு கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் நடந்தது ஒன்று நபி சொல்லு வசல்லம் அவரோட பேசினாங்க அவர் வந்து சொன்னார் கொஞ்சம் அவசரமாக வீட்டுக்கு போகணும் அவசரப்படுறீங்க எல்லாம் வந்து இந்த பெட்டில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு போத நிக்கா நடைபெற்றது திருமணம் ஆனா நீங்க அழைப்பு கொடுத்தால மனைவி விட்டுட்டு வந்துட்டேன் நவிய கேள்வி யார முடிச்சுங்க ஒரு விடோவா அல்லது ஒரு கன்னி பெண்ணா அல்லது விதவையா யார முடிச்சு அப்பாரு யார சொல்ல ஒரு கன்னி பெண்ண முடிக்கல ஒரு விடோ தான் முடிச்சேன் கேட்டா அல விக்ரன் நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதா முடிச்சிருந்தா அவளோட இன்பத்தில் நல்லதாக இருக்குமே என்று நபிசல்லால் செல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்தார் அவர் ரிப்ளை பண்றார் சொல்றார் யாரும் சொல்லு அப்துல்லா என் பாப்பா ஷான அவங்க மௌத்தாக கூடிய நேரத்துல வீட்டுல சின்ன சின்ன சின்ன பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு மௌத் ஆகிட்டாங்க நானும் ஏதோ ஒரு பார்ட்னராக ஒரு கன்னி பெண்ண தெரிவு செஞ்சா எங்க ஃபேமிலி லைஃப் வந்து சரியான ப்ராப்ளம் ஆகிரும் அதனால நான் ஒரு விடோவை ஏற்கனவே திருமணம் செய்த விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ண நான் திருமணம் செய்தேன் என்று அந்த சஹாபி சொல்ல நபி அவர்கள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அடுத்த பகுதி கேட்டாங்க நான் வாங்கட்டா சிலர் பை திஸ் கமல் சொல்ற நான் விற்கிறனே எவ்வளவுக்கு விக்கிறீங்க இந்த வேலைக்கு விக்கிறேன் பிரமாணம் அந்த காலத்துல திரம்கள் அந்த திரகம்கிறேன் கண்டிஷன் ரானோ இதுதான் ஜாதிர் ரதலான் அவர்கள் போடுறாங்க சொல்றாங்க யார சூழ்ல்ல நான் வீடு போகும் வரைக்கும் இதே ஒட்டகத்துல எனக்கு டிராவல் பண்றதுக்கு நீங்க அனுமதிச்சா நான் இதை உங்களுக்கு விக்கிறேன் ஒரு கண்டிஷன் உண்டு இந்த ட்ரேட்ல அங்க ஒரு சஹாபி ஏற்படுத்துறாங்க அந்த நேரத்தில் நவிசலாலு செல்லும் ஆம் சரி என்று அந்த ஒத்தகத்தை மதீனா வரைக்கும் அந்த சஹாபி டிராவல் பண்ணி போறதுக்கு அனுமதி கொடுத்து மதீனாக்கு வந்ததற்கு பிறகு அவர்கிட்ட நபி அவர்கள் பணம் கொடுத்து வாங்கினார் ஒரு கண்டிஷனோட டிரல் பண்றதுக்குள்ள அனுமதி இவருக்கு இதுல வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சம்பவம் இரண்டாவது சம்பவம் இது சஹில் புகாரில் முஸ்லீம் ரெண்டுலையும் பதிவாக இருக்கிறது பரீரா அந்த காலத்தில் இன்றைக்கு யூ ஒரு ரூலிங் இருக்குது UN உடைய ஒரு ரூலிங் இருக்குது இந்த உலகத்துடைய எந்த நாட்டிலையும் வச்சுக்கொள்ள முடியாது அந்த கண்டிஷனை முஸ்லிம் எக்ஸப்ட் பண்ணி இருக்கிறாங்க உலகம் எல்லாம் அது அக்ரி ஆனது உங்களுக்கு தெரியும் 92 வரைக்கும் நெல்சன் மண்டேலா அவர் வந்து ஜெயிலிருந்து பெரிய பார்த்தி அந்த லா சவுத் ஆப்ரிக்கான அதுல எவ்வளவு போராட்டம் செய்தார் இன்டர்நேஷனல் டீம்ல கூட சவுத் ஆப்ரிக்கா எடுக்கப்படையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவர்களுடைய சாமனம் விற்கப்பட அந்த சைடு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி சவுத் ஆப்ரிக்காவில் நான் நைன்டி டூல நெல்சன் மண்டேரா ஜெயிலிருந்து வரும்பொழுது நான் அங்கதான் இருந்தேன் அந்த நேரம் அந்த நேரம் அந்த காலம் எப்படி இருந்தேன்னு சொன்னா அவர்களுடைய ஜோனஸ்பர்க் மற்ற மற்ற ஸ்டேட்ஸ்கள் பிரிக்டோரியா பிரிக்டோரியா என்று சொன்னால் இஸ் டாட்லி இப்போ ஒயிட் பிளாக்ஸ் அங்கே போக முடியாது கலர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அவர்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேட் ஒதுக்கப்பட்டிருந்தது வொயிட்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போகையிலும் பிளாக்ஸ்க்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் ஒயிட்ஸ்க்கும் போல ரைட்ஸ் அவர்களுக்கு இருக்கு இல்லை இது எங்களை காலத்திலேயே நாங்க கண்ட ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் உண்டு ஆனா உலகத்தில் இது இல்லை என்று யூஎன்ஓ வந்துட அவர்களுடைய சட்டத்தில் வந்திருக்கு ஆனா இஸ்லாம் அடிமைகளை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தது இப்பையும் அதுக்கு அனுமதி ஆனா அதன் இருக்குது வழங்கப்படும் இஸ்லாமியன் இந்த ஜூ ஜூஷ அமெரிக்கன் நடத்தினது போல உள்ள அடிமைத்தனம் அல்ல அமெரிக்கன் இன்றைக்கு ஆட்டக்கூடிய ஜூ ஒரு காலத்தில் அவர்கள் ஷிப்ல இருந்து நைன்டீன் தேர்ட்டிஸ்ல எல்லாம் இறங்குறத்துக்கு கூட அவர்களுக்கு அனுமதி கொடுக்காம பிளஸ்டைன உருவாக்குறதுக்கு உண்ட ஹிஸ்டரி ஒரு ஸ்டோரி உண்டு விரும்பல என்ன என்று சொன்ன கண்டிஷன் ஒரு ஸ்லேவ் பரீரா ராகு அண்ணா அந்த பரீரா வந்து அவர் சம்பாதிச்சு மந்த்லி ஒரு பணத்தை கொடுத்து தந்த பிரீடம பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி அவர் உழைப்பு செய்து வந்தார் அந்த காலத்துல இன்றைக்கு கார் வாங்குறது போல ஆடு மாடு ஒட்டகம் வாங்குறது போல பணம் கொடுத்து பெண்களை ஆண்களை வாங்குவாங்க ஒரு ஸ்லேவாகத்தான் இருந்தாங்க அவர் சித்திக்கிறது எல்லான் பணம் கொடுத்து அவர்களை அப்படி ஒரு ஸ்லேவ் இந்த பரீரா ரதியா அவர்களை ஆயிஷா ரதி அல்லாஹ் பணம் கொடுத்து வாங்கினாங்க இஸ்லாமிக் ஹிஸ்டரியில நிறையோட வாழ்க்கையில மனிதன் தவறு செய்யக்குள்ள அடிமைகளை உரிமைக்கு சரியத்தொரு சட்டமாக வச்சிருக்கு ஒரு மனிதன் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தா ஹியூமன மனிதனை சுற்றிருக்கிறான் இந்த நேரம் இஸ்லாம் சொல்லுது அவன் ஒரு அடுமைய உரிமையிட ஒன்று சத்தியம் செய்கிறான் நான் பேச என்று சொல்கிறான் அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் இத செய்ய என்று சொல்லி செய்கிறான் இப்ப இஸ்லாம் சொல்லுது அடுமையை உரிமையிட ஒன்று சந்திர சூரிய கிரகன் வருது இந்த நேரத்தில் அடிமையிடத்துக்கு இஸ்லாம் சொல்லி இருக்குது ஆயிஷா ரயில்லா சரியான தாராள உள்ளம் அவங்க ஜெனரேசிட்டி அவர்களுடைய ஒரு கோடி ரூபாய் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி நாங்க ஈவினிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அல்ல ஆயிஷா ரத்தியல்லான் அவர்களுக்கு ஜென்ரசி கொடுக்கு அவர்கள் அப்துல்லி கொடுக்கறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கொள்ள கூடாதா ஏன் இப்படி நீங்க செய்ய இவர் பேசணும்னு ஆயிஷா ரத்தியல்லானா ஒரு ஆத்தொண்டு எடுத்தாங்க இதுக்கு பொறவு அல்லாவுக்காக நான் உன்னோட பேச மாட்டேன் ஏன் ஒரு நல்ல அமல் நீ எனக்கு இடையூறு ஏற்படுத்துறா என்று ஆயிஷார பேச மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சிக்கிறது சின்ன சின்ன சின்ன சின்ன துன்யாவுடைய அற்ப விஷயத்துக்கு அவங்க கோவிச்சது வெறுமனே அல்லாவுக்காக அல்லாவுக்காக நான் செய்யும் தர்மத்தில இவர் யார் அப்துல்லாக்கு பெரிய ஒரு சோதனை ஆகிருச்சு அப்துல்லா ரஹ் வரலிங் ஒரு குரூப் கொண்ட தயாரிச்சு ஆயிஷா ரதி அல்லாட வீட்டுக்கு போய் கேர்சனுக்கு பின்னால ஆயிஷா ஹதீஸ் பயார் செய்வாங்க எந்த ஒரு பத்வாவும் ஆண்களுக்கு ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ்ல ஆயிஷா ரஜியலா பயணம் செஞ்சிருக்காங்க அவர் போயிட்டு சொன்னாங்க எல்லாரும் என்று சொல்லி இவருக்கு சொன்னாங்க நீங்க முள்ள உள்ளுக்கு அவர் உள்ளுக்கு போயிட்டு ஆயுஷார்லா தட கைய பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவங்க அந்த சத்தியத்தை முறிக்க வச்சாங்க ஒரு அடிமை உரிமை தான் ரெண்ட உரிமை தான் அஞ்ச உரிமை தான் பத்து உரிமை தாங்க இருபது உரிமை தான் முப்பது உரிமை தாங்கி ஸ்லேவ்ஸ் அவர்கள் ஒரு அண்மையை ஒருமையிட வேண்டிய இடத்துல நான் இப்ப ஒரு பண்ண சாக்கள் தர்டி நைன் தௌசண்ட் எட்டு சொன்னா இங்க உலக நாடுகள் கொண்ட சவுத் ஆப்ரிக்கால மற்ற மற்ற இந்த இந்த நாடுகள் எப்படி ஆப்ரிக்காவில கொண்டு போயிட்டு போர்ச்சுகீஸ் பின்னுக்கு இருந்து சொன்னாங்க நீ இந்த ஸ்லேவின் மீது பெற்றிருக்கக்கூடிய சக்தியை விட அல்ல பன்மடங்கு சக்தி பெற்று அவர்கள் உடனே சாபாக்கள் இஸ்லாம் எதையுமே நான் முஸ்லீம் சிலர் இஸ்லாமுடைய பற்றி அது மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் கனிவான சகோதரர்களை பெரியார்களே நான் சொல்ல விரும்புகிறது என்னடா ஒருவர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் கிட்ட வாங்குறார் அப்துல் ரஹ்மான் வாகனத்தை வித்துட்டார் வாகனத்தை வித்ததற்கு பிறகு அப்துல் ரஹ்மானுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அதுல ஒரு கண்டிஷனை போட எனக்கு எனக்குாகனத்தை வித்தூட் ஒரு பொருளை வித்துட்டா வித் ரைட் ஆகுது அந்த டீல் டிரான்ஸ்பர் ஆகுது இதுதான் பொதுவாக உலகத்துள்ள சட்டம் ஆயிஷா ரேவை வாங்கி ஃபிரீடம் பண்ணக்குள்ள என்ன இந்த யாருக்கு பிறந்தது எங்க வந்தது வாப்பா தெரியாது தான் வரும் இது மனிதன் இல்லையா ஆடும் வாகனமும் இல்ல வாகனத்துடைய ரைட்ஸ் உடனே டிரான்ஸ்பர் ஆகும் இது மனிதன் என்ற காரணத்தினால இதை உரிமையிட்ட உடனே அவள் மௌத்தா போனா அவளுடைய சொத்து யாருக்கு போகும் வித்தவருக்கா வாங்கினவருக்கா மதியினால ஒரு கண்டிஷனை போட்டாங்க நபிக்கிட்டே சொன்னாங்க யார நான் வாங்கி பண்ணிட்டேன் ஆனா விக்கிறவங்க சொல்றாங்க எங்களுக்கு தான் அந்த ரைட் நபிசல்லு செல்லம் மெம்பருக்கு வந்து குத்மா நடத்தி சொன்னாங்க செல்லுபடி இல்ல அந்த ட்ரேட் அவங்க வாங்கி வித்தது அந்த வாங்கி ஃப்ரீ பண்ணது அது ஸ்டாட்லி எக்ஸப்டட் அவங்க போட்ட கண்டிஷன் கனிவான சகோதரர்களை பெரியார்களே இப்ப நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்துக்கு வருகிறேன் அப்துல் வாரிஸ் என்ற ஒரு பெரிய மனிதன் இமாம் அபு ஹனீஃபா கிட்ட பேசு ஒரு கண்டிஷன் உண்ட வாங்கிறது கண்டிஷன் இது கூடுமா ஒரு பிரிட்ஜ வாங்குறோம் சர்வீஸ் One-year warranty. <todic> Five-year's guarantee. ஒரு ஏசிய வாங்குறோம் Free service. With this condition. In the condition கண்டிஷன் இந்த கண்டிஷனோட transaction, டிரான்சக்ஷன் செல்படி ஆகுவான் இதுதான் பிரசன்ட் இதுக்குள்ள கேள்வி அப்துல் வாரிஸ் அபு ஹனீஃபா இமாம் நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க ட்ரேடையும் கண்டிஷனையும் ஒரு வியாபாரம் செய்வது வித் அடிஷனல் கண்டிஷன் இது கூடாது உதாரணமாக உங்களுக்கு இந்த வாகனத்தை விற்கிறேன் நீங்க எனக்கு இந்த வீட்ட வாடகைக்கு தரணும் நான் இந்த வாகனத்தை விற்கிறேன் நான் இந்த வாகனத்தை விற்கிறேன் எனக்கு இந்த ரைட்ஸ் இப்படி ஒரு ரைட்ஸ் இருக்கணும் நான் இந்த பொருளை வாங்குறேன் எனக்கு நீங்க இந்த பொருளுக்கு பொருள் ஏதும் ஆபத்து நடந்தா இதை நீங்க இப்படி செய்யணும் இப்படி இந்த கண்டிஷன் போடுறது இது செல்லுடி ஆகுமா என்ற ஒரு கேள்வி இன்றைய காலத்தில் இது அதிகமாக புலங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இந்த ஹதீஸ் நிறைய சொல்கிறார்கள் லாப் லாத்தான் ஒரு வியாபாரத்தில் ரெண்டு கண்டிஷன் போடுறதை அனுமதிக்கப்பட்டது அல்ல ஒரே ட்ரேட்ல ரெண்டு கண்டிஷன் அனுமதி இல்ல இவர் இரண்டாவது போனார் இப்னூ அபிலா அவர் சொன்னார் வியாபாரம் கூடும் கண்டிஷன் நல்ல சொன்னார் மூணாவது மனிதர் போனார் இப்னூ சுமா அவர் சொன்னார் வியாபாரமும் கூடும் கண்டிஷனும் கூடும் சொன்னார் ஒரே சப்ஜெக்ட்ல மூணு ஹதீஸ் வந்திருக்குது என்கிட்டல் பண்ணேன் ஆஸ்திரேலியாவுக்கு நான் நோம்பு பிடிக்கிறது எப்படி சகரும் இருக்கும் என்னுடைய இஃப்தாரும் பிளைட்ல தான் இருக்கும் ஒருவர் லண்டனுக்கு போறார் அவர் பாஸ்டிங் சம்பந்தமாக மாக்க தீர்ப்பு கேட்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு போகல டைம் குறையுது லண்டனுக்கு போகல டைம் கூடுது போக்குல போன் இங்க இருந்து போக்குலயுது நான் என்ன மாதிரி நடந்து கொண்ட ஹதீஸ்ல வந்திருக்குது பிரயாணத்துல நோம்பு பிடிக்கிறத எந்த நன்மையும் இல்லை இது ஒரு ஹதீஸ் ரெண்டாவது ீஸ் யாரு பிரயாணத்தில் நோம்பிடிக்கிறாரோ அவர்கள் பாவிகள் மூணாவது ஹதீஸ் மின்னல் முப்தி பதருடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் நோம்புடிச்சாங்க சஹாபாக்கள் நோம்பு விட்டாங்க நிறைய சொல்றாங்க எங்களை ஒரு சாரார் நோம்புடிச்சோம் ஒரு சாரார் நோம்பு விட்டோம் நோம்பு பிடிச்சவர்கள் நோம்பு பிடிக்காதவர்களை கொறை இல்லை நோவு பிடிச்சவர்கள் நோம்பு பிடிக்காதவர்களாதவர்கள் பிடிச்சவர்கள நோவு காலத்தில் ஒருவர் வந்து பத்துவா கேட்டார் நபிக்கிட்ட யார சொல்லாம் ஏந்த வைஃப் எனக்கு கிஷ் பண்ண முடியுமா நபிவங்க சொன்னாங்க அது கூடாது இன்னொருவர் வந்து கேட்டார் கூடுமா நபிவர்கள் சொன்னாங்க கூடும் ரெண்டும் உண்டு கொண்டு வித்தியாசமான சட்டம் இங்க பயன் செய்யப்பட்டிருக்கு நோம்புலையும் அப்படிதான் இந்த பிரயாணத்திலையும் அப்படிதான் இந்த கண்டிஷன்லையும் அப்படிதான் இப்படியான கண்டிக்டான ஹவீஸ்கள் வரக்கூல இத விஷயத்துல உலமாக்கல் ரிசர்ச் பண்ணி பார்த்தா யாருக்கு நபிங்க கூடும் என்று சொன்னாங்களோ அவர் ஒரு வயோதிபராக இருந்தார் யாருக்கு நபியோங்க கூடாது என்று சொன்னார்களோ அவர் ஒரு வாலிபராக இருந்தார் இப்ப இதுல இருந்து ரூலிங் என்ன யார் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவராக இருக்கிறாரோ நோம்பு பிடிச்சிட்டு மனைவிக்கு ஒரு கிஸ்க் கொடுத்ததனால நோம்புல இந்த பாதிப்பும் ஏற்பட ஆனால் இவர் இந்த நோம்ப முறிக்கும் காரியத்தில் இதனால ஈடுபடுவார் என்று இருந்தா அவர் அதை தவிர்த்து கொள்வதுதான் அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த ரெண்டு அதிசை கொண்டு தெளிவாகிறது நோம்பு பிடிச்சு கொண்டு மனிதன் பிரயாணம் செய்யற விஷயம் ஒரு யுத்தம் நடக்குது யுத்தம் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோட சக்தியோட இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் அனாவசியமாக ஒவ்வொருவரும் நோம்பு பிடிக்க போனா யுத்தத்தில் சோர்வடைய வேண்டிய ஏற்படும் தோல்வி காண வேண்டி ஏற்படும் இதனால யுத்த சந்தர்ப்பத்தில் நோம்ப விடுறதுதான் ஆக சிறந்தது அதனால நவியல் உசாத் இவர்கள் பாதிகள் ஏன் ஆகப்பெரிய விஷயத்துக்காக வேண்டி ஒரு சிறிய விஷயத்தை இவர்கள் செய்து ஆகப்பெரிய ஆபத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் உதாரணமாக ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் ஒருவர் பக்கத்தில் கண் பார்வை இல்லாதவர் கீழே போறார் தொழுது கொண்டிருக்கக்கூடியவருடைய கடமை என்ன தொழுகையை விட்டுட்டு அவரை பாதுகாக்கிறதா இல்லாட்டி தொழுது கொண்டு அவருடைய புத்தியும் சொல்லும் மார்க்கமும் சொல்லும் விட்டு அந்த மனிதருக்கு நீ முதலிடம் கொடுத்து அவரை நீ பாதுகாக்க வேண்டும் எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அது செய்யறதுதான் பொருத்தமாக இருக்கும் இந்த நேரத்தில் இவர் செய்ய வேண்டியது उमाजी उ मार्कमा मार्कमा और सहोद मुसलमुको लिकर कुछ இப்ப இந்த மத விரும்பறும் அதுக்கு இந்த வைப் விரும்புற உங்களோட எனக்கு இருக்கோட போயிட்டு இருக்கணும் மேலான சகோதரர்களே பெரியார்களே எந்த அளவுக்கு ஈமான் இருக்குமோ நான் அந்த சூழல்ல அந்த குடியில அந்த குஃபுர்ல இருந்து என்ற மகனைக்கு எடுக்கின்ற அந்த தைரியம் இருந்தால் செய்யமே தவிர இல்ல இவளும் அதோடு சேர்ந்து போயிருவா என்று சொன்ன போறது ஈவானுக்கு ஆபத்து ரெண்டுக்கும் ஒரு திச்சாட்டமான ஆபத்தான ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும் என்பதை மார்க்கும் மிக தெளிவாக சொன்னிருக்கிறது ரெண்டும் பாவம் ஆனா லேசான பாவத்தை செஞ்சே மனிதனுக்கு பாதுகாத்துக் கொள்ள இயலும் என்று சொன்ன அந்த லேசான பாவத்தை செஞ்சுட்டே மனிதன் அந்த இடத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதே மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய உண்டாக இருக்கிறது இருக்குது செத்த மாமிசமும் இருக்குது பண்டியரசும் இருக்குது செத்த மாமிசமும் இருக்குது செத்ததும் ஹராம் பண்டியும் ஹராம் ஆனா பண்டி ஆகமே மோசமானது செத்த ஆட்டரிச்சி அதுல குறைவானது உயிருக்கு ஆபத்து வந்து இருக்குது ரெண்டு சாப்பிடணும் சென்று உயிரை பாதுகாக்கிறது இதுதான் ரெண்டு பாவத்தில் இது சரி ஒன்று சென்று உயிரை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லும் ஒரு வழியாக அமைஞ்சிருக்கிறது மேலான சகோதரர்களை பங்கெடுத்தின் காரணத்தினால் சரியாவுடைய இந்த விஷயங்கள் முதலாவது சம்பவம் அந்த மனிதர் கிட்ட கேட்டாங்க அபு ஹனீஃபா ரெண்டுமே கூடாது வியாபாரமும் மனிதர் கிட்ட போனாங்க கண்டிஷனும் கூடும் வியாபாரமும் கூடும் கண்டிஷனும் கூடும் வியாபாரமும் கூடும் அது இப்ப நான் சொன்ன சம்பவம் ஜாதிர் ரயான் அவர்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்தாங்க போறதுக்கு நீங்க அனுமதி தருணும் இப்ப திரும்ப வராங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இதுதான் இந்த பயானுடைய முக்கியமான நோக்கம் யூனிட்டி வித் இன் டைவர் கருத்துகளுக்கு மத்தியில் ஒற்றுமையாக வாழ मेरे करा सहोर अजरत हलाल हम த பே நினை அது சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல அமைதியாக சொல்லி எனக்குள்ள இதை நிச்சயமாக முடிக்க முடியும் இது டவுட் இருந்தா எனக்கிட்ட கேட்டுக்கொள்ள வேணும் நான் ஜும்மா இந்த சப்ஜெக்ட் எடுத்தா எனக்கு அதை சரியாக முடிச்சுக்கொள்ள இயலாது அதனாலதான் இந்த கண்டிஷன் என்ற வித்தியாசமான ஒரு தலைப்ப நான் இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன் இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று அதுல ஒரு அடிஷனல் ஆக ஒன்று சொல்கிறேன் மாற்று கருத்துகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களை மதிச்சு பழக தெரிஞ்சு கொள்ளணும் என்னவே அபு ஹனீஃபா கிட்ட வந்தார் முதலாவது கேள்வி கேட்ட மனிதர் அபு ஹனீஃபா நீங்க சொன்னீங்க ரெண்டுமே கூடாது கண்டிஷனும் கூடாது கூடாது ஆனா ரெண்டு பேர் இப்படி சொல்றாங்களே நபி அவர்கள் சொன்னார்கள் வியாபாரமும் கண்டிஷனும் கூடாது எனக்கு தெரியும் அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது ரெண்டாம் மனிதர் கிட்ட வந்தார் இதே போலதான் நடந்து கொண்டாங்க இப்ப இது என்ன சொல்லுது மாற்று கருத்தே இருக்கலாம் தக்பீர் கட்டினதில் இருந்து கொடுக்கும் வரைக்கும் அழகி in the virtues of amal endra book la or edathile eluthiranga according to my very poor knowledge there are 200 masail different of opinions among scholars naalu imamgal edathile 200 masail galla kaduthu vechirukku ulamaakal fatwa kudukka pola different of opinions irukum different opinions irukum रिलेट नोबोड पमाम अधिक पणाटी ग्राम से जका நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் செஞ்சுட்டு நான் பயான் நான் பிளை பண்ணி இங்க வந்தேன் நான் இங்க வந்து இறங்கினாங்க சேரக்குல அது ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் இது சவாலுடைய மூணாவது பொற அப்ப நான் என்ன செஞ்சேன் இந்த ஜத்துித்தருடைய பணத்தை சில மதரசாக்களுக்கு அனுப்பி வச்சு அங்கு ஏற்பட்டு ஜகாத்துல் பித்தரை நீங்க பொருளாகத்தானே கொடுக்கணும் நீங்க பணமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களே சொன்ன ஜத்துித்தரை இலங்கையில கொடுக்காக இருந்த உடனடியாக என்ன செய்வாங்க ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்தே ஜக்காத்து அவர்கள் இருநூத்தி அறுபது கிராம் வீதம் ஜக்காத்து சிலர் கூடுதலாகவே இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு முன்கூட்டி கொடுக்கலாம் இலங்கையில தேவை உள்ளவர்கள் இருக்கிறாங்க கொடுத்து முடிக்கலும் சில சில ஊர்கள ஜப்பான்ல சிங்கப்பூர்ல கேள்விப்பட்ட நேற்று முன்னாடி ஒரு தௌசண்ட் ஐடென்டி பண்ணி கொடுத்தாங்க அமெரிக்கா லண்டன்ல அவருக்கு எங்க மிஸ்கீல தேடி கொண்டிருக்க அவர் மஸித்ல சக்காத்து எடுத்து பவுன்ஸ் எடுத்து போட்டுட்டு விஷயத்த அனுப்பி வைப்போமே பாருமாம வித்தியாசமான ஒப்பீனியன் வந்து இருக்கு அப்போ ஹனிபா சொல்றாங்க பணமாக கொடுக்கலாம் ஷாபி சொல்றாங்க பொருளாக கொடுக்கணும் இதுக்கு நாங்க என்ன சொல்லி வர முன்னாடி லண்டன் அமெரிக்கா பிரான்ஸ் இந்த நாட்டுல உட நாட்டிலேயே பித்தரை கொடுக்க முடிச்சிருங்க இல்லவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா தயவு செய்து நோம்புல எங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி வச்சிருங்க நாங்க நோன்புடைய காலத்திலேயே அந்த ஏழைகளுக்கு என்ன செய்வோம் பொருளாக வாங்கி அப்ப பணமாக கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்குது பொருளாக இருக்குது எங்க பொருளாக கொடுக்கலுமோ அங்க நீங்க இப்படி கொடுங்க எங்க பணமாக கொடுக்கலுமோ அப்படி கொடுங்க கொடுக்காம இருக்காது ஒப்பீனியன்ஸ் ஏராளமான இடத்துல வந்து அந்த அந்த சந்தர்ப்பத்தில் சுதானம் ஒரு சம்பவம் ஒன்று பெரிய இந்த உள்ளத்தை தொடர்டி இருக்கும் இந்தியா பாகிஸ்தானுடைய பார்ட்டிஷன் அந்த நேரம் இந்தியாவில் ஆன பெரிய டப் உலமாக்கல் ரெண்டு பேரும் அஷ்ரப் அள்ளி தான் ஹுசைன் அகமது மதனி ரெண்டு பேரும் இப்படி த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி சொன்னாங்க சொன்னாங்க பண்ணிதான் ஆக ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய அதுக்குள்ள ஆதாரம்னியாக இருந்த நாங்க இஸ்லாம் ஒரு பாகிஸ்தான் எம்பசில டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறாங்களோ பாகிஸ்தான் எம்பசிக்கு போனீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் தான் உங்களுக்கு கிப்டாக தருவாங்க அப்துல் மாஜி தரியாபாதி இவர் ஒரு ஏபிஸ்ட் ஒரு முஸ்லீம் பிறந்தவர் ஆனா ஒரு ஏபிஸ்டாக இருந்தார் இவர் வந்தார் ஹுசைன் அகமது மதனி கிட்ட வந்த இஸ்லாமத்தை பத்தி கேள்வி கேட்டார் இந்த ஹுசைன் அகமது மதனி என்ன செஞ்சாங்க தெரியுமா அஷ்வப் அலி தானுவிகிட்ட போனாங்க அவங்களோட மதரசாக்கு அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க பெரிய ஆளுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஆனா ஒருவர் எப்படி மதிச்சாங்க ஆனால் இவர் வந்திருக்கிறார் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை பிறந்தவர் நல்ல இன்டெலக்சுவல் ப்ராப்பர்டி இது ஆனால் இவர் ஒரு ஏதிஸ்டாக அல்லா மறுக்கிறார் அஷ்வபளி தாழ்வி உங்கள்ட்ட பொறுப்பு நான் மறுபகுதியை பொறுப்பெடுக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் மீது முயற்சி செய்வோம் அவர் தான் பிற்காலத்தில் பெரிய ஒரு ஆலிமாக பெரிய ஒரு முகஸ்திராக மாறினார் மாற்று கருத்துகளுக்கு மத்தியில மற்றவர்களை மதிச்சு நடக்கிறது எங்க மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான விஷயம் அப்துல்ல உமர் உதயலான் குமார் ரெண்டு பேருக்கும் இடையில நூறு விஷயங்கள்ல கருத்து வேற்று பேசக்கொள்ள கண்ணீர் வடிச்சாங்க மத்தியில் ஒற்றுமையாக இருக்க பல எனக்கு ஒரு ஒபீனியன் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒபீனியன் இருக்குது To of opinions, as human humanitarian basis ஒருவருக்கொரு சகோதர்கள் இதனுடைய இந்த பயனுடைய சாரம்சத்துக்கு வருகிறேன் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் ஏராளமான டிரான்சாக்சன்ஸ் நாங்க கண்டிஷன் காரணத்தினால ஹராமான முறையில வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வியாபாரத்துல எப்படி இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கட்டாய கடமை கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது கூடுமா கூடாதா என்றதை உலமாக்களிடத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் ஆக இருக்குது அதுவும் இந்த கண்டிஷன் தான் அங்கேயும் உள்ள பிரச்சனை கண்டிஷன் தான் அதில் உள்ள பிரச்சனை தாண்டக்கூடிய நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது இதுக்கு பெரிய பெரிய பேங்கி டெபிட் கார்டு இஷ்யூ பண்றாங்க Card use with one in the 45 मेजारटी उल क्रेडिट अमीर डेस अणते इंटरेस्ट सब यूज अब आगन ஒரு பொரு வாங்கிட்டு போறாங்க முராபஹா இந்த இஸ்லாமிக் பேங்க் எல்லாரும் அந்த டிரான்சாக்சன் கண்டிஷன் போடுறாங்க நீங்க எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் ஒரு பொருள்ல வாங்கி ஒரு வெஹிக்கலை வாங்கி அந்த வெஹிக்கிள த்ரீ இயர் முராபஹா டிரான்சாக்சன் பண்ணுது மூணு வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் இந்த ஒன் மில்லிய கட்டி முடிப்பா பேங்க் புக் அப்படியே எழுதி அவருடைய இவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ப இங்க என்னது வித் ஒன் கண்டிஷன் அவர் இந்த கண்டிஷனோட இந்த வியாபாரம் கூடுமா கூடும் நபிசல்ல ஒட்டகத்துக்கு உலமாக்கல் மூலமாக அந்த விஷயங்களை தெளிவு பெறுவது மிகவும் அவசியம் நான் நோம் புடிக்கிறதே இந்த பிரயாணத்துல எனக்கு கூடுமா என்று கேட்டா அவர் 20 hours, 22 hours, long days, 22 உங்களுக்கு போய்ட்டி ஸ்லா நீங்க செல்லும் பிரயாணத்துல பிடிச்சிருக்கிறாங்க ஒருவருக்கு ஏலாது இந்தியால ஒரு அமெரிக்கன் வந்தா அந்த அமெரிக்கன் வந்த உடனே கடுமையான ஜூன் ஜூலை அந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த அமெரிக்க செய்ய வைச்சார் அவர் வைத்தார் மார்க்கத்தை தெரியாம மார்க்கத்துடைய தீர்ப்பு கொடுக்கிறதே அது பாவத்தில் கொண்டு வயிற்சி கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே மிக ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்க நேரம் கேட்டுக் நான் ஒரு புதிய தலை கொண்ட ஏன் நீங்க எல்லாரும் படித்த மக்கள் பலவிதமான டீடும் டிரான்சாக்சன்களும் வியாபாரமும் செய்யக்கூடிய மக்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஹூஃப்ரேன் இந்த ஹூஃப நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஷூ செஞ்சு கொள்ளலாம் எந்த லெதர்ல போடலாம் என்று நீங்க அதை மெக்ஸ் பண்ணி கொள்றதுக்குதான் இந்த இந்த ஒரு பவுண்டேஷனை இப்படிதான் கட்டணம் உண்ட இன்ஜினியர் உங்களுக்கு ஸ்டக்சர் பண்ணி தந்திருக்கிறார் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க இதை கட்டி ஏராளமான வழிகள் இருக்கிறேன் இது இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடியது மாத்திரமல்ல வாழ்க்கையில் ஏராளமான சந்தர்ப்பத்தில் இந்த கண்டிஷனோட வாழ்றது இருக்கிறேன் இது ஏராளமான விஷயங்கள்ல இது தேவைப்படுகிறது வேறொரு சந்தர்ப்பம் இருந்தால் விவரிப்போம் இதில் ஏனும் சந்தேகங்கள் இருந்தால் பிறகு நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அமது வலைக்கம் வரமத்தி வரகாத் சுபான அல்லாஹிஹம் சுபான